திருமுகம் முப்பத்து நான்கு வின்படைத்த பொழு்தில்லை இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு சிவமயம் கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த தங்கட்கு சிவகடாக்ஷத்தால் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக வேண்டும் தங்கள் சுபசரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் மகாராஜராஜஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் அவர்க்கு தாங்கள் வரைந்த கடிதத்திற்குறித்த வண்ணம் சிதம்பர விஷயமான பாடல்களை தங்கள் கருத்தின்படி அச்சுட்டு கொள்ளுங்கள் அன்றியும் கண்டாயன் தோழி என்கிற பாடல்களை வைத்திருக்கின்றவர் தற்காலம் சமீபத்தில் இல்லை அவர் வந்தவுடன் வாங்கி அனுப்புகிறேன் வின் படைத்த பொழு்தில்லை அம்பலத்தான் எவர்க்கும் மேலானான் அன்பருள் மேவு நடராஜன் எனல் வேண்டும் இது நிற்க நான் தற்காலம் அவ்விடம் வருவதற்கு சமயமாக தோன்றவில்லை ஆயினும் நமது தலைவராகிய கடவுளது திருவுளச்சம்மதத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த இரவில் எந்த பகலில் திருவுளச்சம்மத உத்திரம் எனக்கு கிடைக்கின்றதோ அந்த இரவில் அந்த பகலில் பிரயாணப்படுவதற்கு யாதொரு தடையும் இராது இரவும் பகலும் இதை நினைத்து கடவுளை தியானிக்கின்றேன் அவர் உத்தர தடையின்றி வேறு தடை யாதொன்றுமில்லை தாங்கள் தேக முதலியவற்றில் சாக்கிரதையுடையவராய் சிவத்தியான சகிதராக இருங்கள் அன்றி லீவில் இவ்விடம் வருவதற்காகவாவது மற்ற எவ்விடம் தெரிவிப்பீர்களாக நமது அன்பர் செல்வராய முதலியாரவர்க்கும் இதை குறிப்பிக்க வேண்டும் பெங்களூர் மகா வேலு முதலியார் தற்காலம் என்ன அலுவலில் இருக்கின்றார் தெரிவிக்க வேண்டும் சுந்தரம்மாளுக்கும் அவர் புருஷனுக்கும் வரும் ஜீவனோபாய விருத்தி உண்டு பண்ணுவிப்பதாக சொல்லுங்கள் என்னை குறித்த மற்றவர்களுக்கும் அங்கனம் குறிப்பீர்களாக சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இதன் அடியில் எழுதுவதை தாங்கள் ஞாயிற்றுக்கிழமையாவது அல்லது ஓய்வு ஏற்படும் எந்த தினத்திலாவது மகா வேலு முதலியார் அவர்கட்கு காண்பிப்பீர்களாக கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த நண்பராகிய மகா ஸ்ரீ வேலுமுதலியார் அவர்கட்கு வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் தாங்கள் தேக முதலிய கருவிகளை சாக்கிரதையாக நடத்தி கொண்டு சிவத்தியான இருங்கள் நான் மகாராஜராஜ ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு வரைந்த வாசகத்தை பாருங்கள் எந்த தினத்தில் பிரயாணப்படலாமென்றே இரவும் பகலும் விரைந்து விரைந்து நினைக்கின்றேன் தாங்கள் இந்த பக்கம் வரும்படி எண்ணங்கொண்டால் முன் எனக்கு தெரிவிப்பீர்களாக எழுதுவதற்கு அசந்தர்ப்பத்தால் இப்படி எழுதினேன் மன்னிப்பீர்களாக வந்தனம் சிதம்பரம் ராமலிங்கம் அக்ஷய வருடம் கார்த்திகை பன்னிரண்டு இஃது சன்னப்பட்டினம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு வருவது சுபம்